உயிர்காக்கும் தொழில்நுட்பங்களுடன் கூடிய படகு ஆனது டைம் டிவை எண்ணி டைம் ஆற்றில் பரிசோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க குடியரசு தலைவர் ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள் கொலை முயற்சியிலிருந்து தப்பித்தார் கொலை முயற்சிக்கு உள்ளான முதல் அமெரிக்க அதிபர் எவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அடல்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பால்டிக் கடலில் வில்கம் கஸ்லாப் என்ற பயணிகள் கப்பல் சோவியத் நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கப்பட்டதில் அதில் பயணம் செய்த ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜெர்மன் அகதிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தியை நாத்துராம் கோட்ஸே என்ற இந்து மத அடிப்படைவாதி சுட்டு கொன்றார்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 ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மேக்ஸ் டெய்லர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் கடைசி கண்டி அரசர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சார்லஸ் பிராட்லா ஆங்கில அரசியல் கிளர்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஆர்வில் ரைட் அமெரி ஐக்கிய அமெரிக்காவின் வானூர்தி நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஜான் பார்டின் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிட்னி ஷெல்டன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இராமலிங்க அடிகளார் ஆன்மீகவாதி இன்னாலின் சிறப்புகள் இந்தியாவில் தியாகிகள் தினம் மற்றும் உலகத் தொழுநோய் ஒழிப்பு நாள்